قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال أزوجل وأتموا الحج والعمرة لله وقال سبحانه وتعالى وأذن في الناس بالحج يأتوك رجالا وألا كذل الله من يأتون من كل فج عميق أن ابن أما رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال بني الإسلام على خمس படைத்து நேரம் தவறாது தன்னுடைய படைப்பினங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கும் அதே போன்று தன்னுடைய படைப்பினங்களின் தேவைகளை அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் ும்னித ஜ நிறைவேற்றுவதற்காக இல்லமாம் பள்ளி வாக்கலிலே ஒன்று கோடி இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹகுஜன மகானு என்னென்ன கட்டளைகள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அவைகளை முற்றுமுன்னதாக தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும் இவைகளை வல்ல இறைவன் அல்லாஹகுஜ் மகானு அவனுடைய இறுதி தூதர் முகமது சல்லாம் அலைவசல்ல அவர்களும் தவிர்க்கும்படி அவைகளை முற்று முன்னதாக தங்களுடைய வாழ்க்கையிலே முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வத்திய செய்து கொள்ளுகின்றது நன்குதலில்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹா இந்த உலகத்தில் படையிட்டு இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினங்களையும் அல்லாஹ் ஒரு வீடுக்காக அல்லது பெருமனே உலகில் படைப்பினங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதனாக இருக்கலாம் மிரங்களாக இருக்கலாம் மரம் செடி கொடிகளாக இருக்கலாம் இந்த வானம் பூமி கிடைப்பட்ட அனைத்து வந்துக்களையுமே அல்லாஹு சுபான் ஒரு சலா ஒரு நோக்கத்துக்காக ஒரு குறிக்கோளுடன் தான் அல்லாஹ் படைப்பு இதன் அடிப்படையிலே எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் ஒவ்வொரு படைப்பினங்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன என்ற போதிலும் இரண்டே இரண்டு படைப்பினங்கள் மாத்திரம்தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவைகளாக இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது அதிலொன்பு இன்வருத்தம் மனிதகுதம் ஏனா கடிய சகோதரர்கள் இதனால தான் அல்லாஹ் பரிசுத்த குரானில் இந்த இரண்டு பேர்களையும் சுட்டிக்காட்டி இந்த இரண்டு இனத்தையும் சுட்டி காட்டி பரிசுத்த குரானில் பின்வருமாறு குருகன் தான் ஜீன வரையின் செயலாளி ஆகுதும் இந்த மனிதர்களையும் எண்களையும் நாம் இந்த உலகத்தில் படைத்திருப்பதை என்னை வணங்குவதற்கு மாத்திரம்தான் இந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான குரான் இறக்கி வைத்திருக்கின்றான் சகோதரர்களே அல்லாஹு சுபகான் அதே போன்று இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்தில் ஏராளமான அல்லாஹ் நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான் இந்த ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹ் இந்த முஸ்லிமான களிமா சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சுவருக்கத்தில் பூர்த்தி செய்வார் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளும் காணல் நீர் தான் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் நாம் குடிக்கக்கூடிய பாலாக இருந்தாலும் நாம் உலகத்தில் என்னென்ன சுகநிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ இது ஒவ்வொரு சுவர்க்கத்துடைய சாயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து சாயல்களையும் கரிமா சொன்ன இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளை அருமை நாயகம் செல்லும் லாகுலிக்கு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ் நாளை மறுமையிலே இவைகளை இந்த நியமத்துகளை பூர்த்தியாக்கி கொடுப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு இறக்கின ஒரே ஒரு நியமத்துத்தான் பரிபூரணமானது அதுவும் இதே போன்ற ஒரு ஹஜ்ய காலத்திலேதான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த இது போன்ற ஒரு அஜுனிய காலத்திலே தான் அல்லாஹ் எங்களுக்கு பூர்த்தியாக்கி தந்தான் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் இன்று அடைந்திருக்கின்றோம் அல்லாஹ் மனிதர்களுக்கு இரண்டு விதமான மூன்று விதமான அமல்களை அல்ல மனிதர்களுக்கு விதியாகி ஒன்று உடம்பு சம்பந்தப்பட்டது இரண்டாவது பணம் சம்பந்தப்பட்டது மூன்றாவது பணமும் உடம்பும் சம்பந்தப்பட்டது இந்த மூன்று விதமான அமல்களை அல்லா மனிதர்களுக்கு கடமையாக இருக்கிறான் முதலாவது உடம்பு சம்பந்தமானது உடல் ரீதியாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இரண்டாவது பணமும் உடலும் சேர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள் இன்னும் செலவழித்து அந்த கடமைகளை நிறைவேற்றின இதன் அடிப்படையில் இந்த தொழுகை அதே போன்று நாங்கள் முடிந்திருக்கக்கூடிய களிமா இவைகள் எல்லாம் உடம்பு ரீதியாக உடல் ரீதியாக தன்னுடைய அவயவர்களால் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கடமைகளாக இருக்கின்றது அதே அல்லாஹபு ஜெல்ல சுஹான் கோத்தாலா பணம் மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைவேற்ற வேண்டும் மாத்திரம் தான் அதே போன்று அல்லாஹப்பூ ஜல்ல சுகானு பணத்தாலையும் உடம்பாளையும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு கடமைதான் அல்லாஹ் எங்களுக்கு விளையாட்டு இருக்கின்றான் இறுதியானது ஹஜியுடைய கடமை இந்த ஹஜியுடைய கடமையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மகான் கோச்சார தந்திருக்கின்றான் அதாவது ஒரு மனிதனுடைய கடைபிடி கட்டமாக நாம் கனிமா சொல்லிருக்கின்றோம் தொழுகையை நிறைவேற்றிருக்கின்றோம் அதே போன்று ரத்தில் நோன்பு நோட்டு இருக்கின்றோம் நிறைவேற்றிருக்கின்றோம் ஐந்தாவது கடமையாக அல்லாஹ் சுபகான கோத்தாலா ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில் பூர்த்தி ஆவதற்கு தன்னுடைய அமல்களில் பூர்த்தி அடைவதற்கு அல்லாஹ கொஞ்சம் சுபகான கோத்தாலா இறுதி கடமையாக இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றான் மேலே கண்டியக்கூடிய சோதரிகளே அவர்களுடைய விட்டுவிடாது அல்லது அவருக்கு ஆசை இருக்கும் அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய கஞ்சத்தனம் என்ன செய்யாது இந்த பணக்காரரை அஜிக்கு அனுப்ப விடாது அதே சில மக்கள் இருப்பார்கள் அல்லா பணத்தை இருப்பான் இவர்களுக்கு அல்லாவுடைய வாழ்க்கையிலே கொடுக்க மாட்டார்கள் அவர்களுடைய நான் சம்பாதித்து ஏன் இன்னொருத்தருக்கு நான் சம்பாதித்ததை கொடுப்பதை இவர்களுடைய கஞ்சத்தனம் அந்த கடமையிலிருந்து இவரை நிராசையாக்கி விடுகின்றது சுவர்களே இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் நிறைவேற்றக்கூடியவர்களாக அடைந்தவர்களாக இன்று நாடு திரும்புவதை கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் அடிப்படையில் கூறுகின்றான் மனித சமுதாயத்தின் மீது அந்த கடமையை நிறைவேற்றுவது யாருக்கெல்லாம் அல்லாஹ் பண வசதியை கொடுத்து உடம்பில் ஆரோக்கியத்தை கொடுத்து அதேபோன்று கடவில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றாலும் இவர்களுக்கு அந்த பைத்துள்ளாவை அஜி செய்வது கடமை என்பதனை பரிசுத்த குரானில் அல்லாஹ் மகான் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பார்த்த மட்டும்கு போவாதவர்களை பற்றி அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் உடம்புல ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதே போன்று கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லா நசீபாக்களை மரணி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவர்களை பற்றி அருமை நாயகூர் சல அல்லாஹ் வரைவர் செல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையில் ஒரு பயங்கரமான முறை நபி சல அல்லாஹ் வரைவர் செல்லம் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் எப்படிப்பட்ட நபி பாப்பா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி சல்லா சொன்னார்கள் ஒன்று இவர் எபூதியாக மரணிக்கட்டும் அல்லது ஒரு நசராணியாக மரணிக்கட்டும் அல்லா அனைத்து வாய்ப்புக்கணிக்கக்கூடியவர்களை நபி சல்லாஹலி வல்லம் அவர்களுடைய வாயாலே தூற்றி காட்டினார்கள் எவ்வாறு என்று சொன்னால் பயங்கரமான வார்த்தை ஒன்று எபூதியாக அல்லது ஒரு நசராணியாக மரணிப்பதில் ஐயமில்லை என்ற கருத்தும் கடமைகளை உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்றுதான் அருமை நாயகம் அறிவசல்ல ஒரு ஹதீசிலே கூறி காட்டினார்கள் யாருக்கு அல்ல ஹஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் அஜையை பின் போட்டுக் கொண்டே செல்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அந்த அஜுடைய பாக்கியத்தை நோக்கு முன்னால் அல்லாஹ் பறித்து விடுகின்றார் அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை கொடுத்து ஒரு சந்தர்ப்பத்தை போட்டு சென்றால் அல்லா அந்த பாத்தியத்தை பறித்து விடுகின்றான் என்பதாக ஹதீஷிலே பரிவாரி இருக்கின்றனர் வேணா கண்ணியத்துக்குரிய சோழர்களே இன்னும் சிலர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய காவிகளால் கேட்கின்றோம் நான் நஜிக்கு போக எத்தனையோ பயணம் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது போக முடியவில்லையே சிலர்கள் சிலர்களுக்கை கொடுத்து விடுகின்றான் சொன்னார்கள் நீங்கள் ஹஜ்ஜை பிகூட வேண்டாம் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் நோய் தாக்கிவிட்டது என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜை உங்களால் நிறைவேற்ற முடியாது நோய் பிடித்தவர்களுக்கு உடம்பில் சுகமின் உற்றவர்களுக்கு ஹஜ் கடமை இல்லை இதன் அடிப்படையிலே இன்று எத்தனை சகோதர்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் எனக்கு அல்லா வசதி வாய்ப்பை அந்த கார்டாவை இஸ்லாமிய இறுதி கடமையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் வசதி அஜிக்கு போக வேண்டிய ஒரு ஆசை அவ்வா இருந்தது உதாரணமாக எங்களுடைய தாய் தந்தைய இன்றைக்கு மகன் பணக்காரனாக இருக்கின்றான் தன்னுடைய தாய் தந்தையர்கள் மவுத்தாம போகக்கூடிய சந்தர்ப்பத்துல மகனுக்கு செல்லி சொல்லிவிருகின்றார்கள் மகன் நீங்கள் பணக்காரன் ஆகிவிட்டால் அல்லது செல்வ செழிப்பை தந்து விட்டால் எனக்காக வேண்டி ஒரு உரா செய்து விடுங்கள் அல்லது எனக்காக வேண்டி ஒரு ஹஜ் செய்து விடுங்கள் என்று சொன்னால் அந்த ஹஜி செய்ய முடியும் என்பதனை நபிசல்லாசல்ல அவர்கள் கூறிக்காட்டினார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய சோதர்களே மவுந்தாயின அந்த உமா வாப்பாக்களுக்கு கூட அந்த தாய் தந்தியர்களுக்கு கூட ஹஜுடைய கடமையை நிறைவேற்றலாம் என்பதாக இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றன ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார் அவருக்கு உடம்பை அந்த பயணம் சென்று தாக்குதல் அவர் ஹஜ்ஜை பதிலி என்று சொல்வார்கள் அவர்கள் இன்னொருதரை பகரமாக நியமித்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இஸ்லாமியங்களுக்கு காட்டி தருகின்றது இந்த நாங்கள் பகரமாக நியமிக்கக்கூடியவர் அவர் ஹஜ் கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் முதலாவதாக அப்பொழுதுதான் ஹஜ்ஜாக இருக்கிறது மாற்றமாக ஏற்கனவே அனுப்பக்கூடியவர் அனுப்பப்படக்கூடியவர் ஏற்கனவே ஹஜ் முடித்தவராக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு நிபந்தனையாக எடுகின்றது அதே போன்றுதான் வேளாண் கண்ணிய சுகோதலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு அல்ல கூலியாக சுருக்கம் நான் கொடுக்கிறார் இந்த கீழ் நாங்கள் பணக்காரர்கள் சிலர்களை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை சம்பாதிப்பதற்காக ஒரு காலம் வரும் அடையாளங்களில் ஒன்றுதான் ஆக்கிக் கொள்வார்கள் அது செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த தவளத்தின் ஊடாக சென்றுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஹஜ்ஜை வியாபாரமாக ஆக்கிக் கொள்வார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் ஹஜ் காலத்தில் இங்கிருந்து வருகின்ற பொழுது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நம்பி பலிவசல்லாம தெளிவுபடுத்தினார் மேலானத்து சோதர்களே ஹஜ் என்பது வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அல்லா கடமையாக்கின கடமை ஒன்றல்ல ஹிஜாஜில் இருந்து ஒரு கூட்டம்ஜூரிய காலத்தில் மக்கமா நகரை நோக்கி வருகின்றனர் அதற்கு உணர்வியெல்லாம் நபர்கள் அந்த காமதுல்லாவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்தவர்களை பார்த்தால் ஒரு வியாபார கூட்டம் போலதான் இருந்தது இந்த சந்தேகத்தில் அந்த கூட்டத்தார் அனைவர்களையும் கேட்கின்றார்கள் நீங்க யாரு சொன்னாங்க நாங்க இராசு வாசிகள் எங்க வந்து நீங்கள் இப்படி வேற ஏதாவது நோக்கங்களை நிறைவேற்றிட்டு போவார் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்திருக்கிறது ஹஜ்ஜியை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது நபி சொல்லாஹு அரைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது அல்லா எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார் அதே போன்று சொன்னார்கள் உங்களுடைய அமல்களை புதர் உயிராக்கிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அப்படி ஏன் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு உமரளி அல்லா்கள் அவர்களுக்கு நன்மாராயமாக வார்த்தை கூறினார்கள் அதாவது அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு மாத்திரம் வந்து நிறைவேற்றி செல்லக்கூடிய அன்று பிறந்த பாலகனை போல பாவம் இல்லாதவர்களாக உறமாக்களுடைய இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றது சிலர்கள் கூறுகின்றார்கள் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டுவிடுகின்றன எவ்வாறு இது பெரும் பாவங்கள் சிறுபாவங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன இன்னும் சில உடமாக்களுடைய கருத்து பெரும் பாவங்கள் சௌவாவின் ஊடாக மாத்திரம் தான் மன்னிக்கப்படும் அஜித்து செல்வதால் மன்னிக்கப்படாது மாற்றமாக அதை பெரும் பாவங்களுக்கு வுகா செய்வதற்காக மாத்திரம்தான் மன்னிக்கப்படும் என்பதாக கூறுகின்றார்கள் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறார்கள் வெள்ளியில நபி செல்லாஹல்ல அவர்கள் உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக நபிசல்லாஹு அல்லூசல்ல அவர்கள் கூறினார் இன்னும் அல்லாஹ் இந்த கட்சிக்கு வேண்டி இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார் சொன்னால் அல்லாஹ் வறுமையை நீக்குகின்றான் எவ்வாறு வறுமையை நீக்குகின்றான் துரு பிடித்த இரும்பை உலகின் எவ்வாறு உலகின் கொள்ளையில் போட்டால் எவ்வாறு அந்த துருப்பிடித்த இரும்பு அந்த நலனுடைய செய்கின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய பாவ கரைகளை பாவ கரைகளை இந்த அஞ்சில் என்ற கருத்தை அருமை நாயகம் சல் அல்லா அலிவாசல்ல சொன்னார் இன்னும் நபி சொல்லாம் அலிவசல்ல சொன்னார்கள் அவர்களுடைய வறுமையையும் அல்லா இந்த நிலைமையிலே போக்குகின்றான் உலந்தான முறையில் அலாலான சம்பாத்தியம் ஹலாலான கல்வியின் ஊடாக பொருளின் ஊடாக இவர் அஜி செய்தால் இவருடைய வாழ்க்கையை அல்லா கஷ்டத்தை காட்ட இந்த நம்பிசன் அல்லாஹ் நிவர் செல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றனர் அல்லா வரணையை போட்டி விடுகின்றான் அவருடைய வாழ்க்கையை நல்லா சத்தத்தை சந்திக்க வைக்க மாட்டான் என்பதாக நபி சலாசல்லம் அவர்கள் இந்த ஹஜ் பிரயோசனத்தை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் பிரயோசனத்தை பற்றி நபி சலாஹ் அவர்கள் செய்து காட்டினார்கள் நாங்கள் இருக்கக்கூடியது மாதம் ஏன் அரபியில் இருக்கு துல்காந்தா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் கூட்டப்பட்டது நாங்கள் பார்த்து அரபிகள் வியாபாரத்துக்காக அதே போன்று யுத்தத்துக்காக ஈடுபடுவார்கள் கருத்துக்களை போகின்றது உணவாசல் விளங்கப்படுத்தார்கள் அவர்களுடைய இந்த மாதத்தில் வியாபாரத்தை விட்டு வருவார்கள் யுத்தத்தை விட்டு வருவார்கள் இவர்கள் எதற்காக வேண்டி உட்கார்ந்து கொள்வார்கள் தங்களுடைய வீடுகளிலே ஹஜிக்காக வேண்டி தயார் செய்வார்கள் அல்ல இந்த ஹஜ்ஜிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆபல் சொன்னிய ஒரு கட்டு சாதனம் தான் பக்குவா எதிர்கொள்வார்கள் தன்னுடைய உடம்பை அளவான முறையில் சமைத்துக் கொள்வார்கள் அதாவது தயார்படுத்திக் கொள்வார்கள் ஒரு புத்துச்சண்டை வீரன் தன்னுடைய உடம்பை சண்டி எவ்வாறு தயார்படுத்துகின்றன அதே போன்று அல்லாருடைய நிறைவேற்றுவதற்கு உடம்பையும் தன்னுடைய உள்ளத்தையும் தயார்படுத்துவதற்காக வேண்டி உட்காரக்கூடியதற்கு தான் இந்த மாதத்துக்கு நொரு காண்டா என்ற அந்த பெயர் கூட்டப்பட்டிருக்கின்றனர் மேலான கண்ணிய சோதனை நாம் இன்று என்ன செய்கின்றோம் ஒரு மாதத்துக்கு முன்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ நாம் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கலாம் நாங்கள் தகவல்களில் ஊடாக பார்க்கின்றோம் சிலர்கள் அஞ்சுக்கு போயிட்டு வருகின்றார்கள் பல சண்டைகள் பல கூடாத வார்த்தைகள் பல கூடாத வார்த்தைகள் அல்லாஹு குரானில் கூடாத வார்த்தைகள் பேசக்கூடாது பேசக்கூடாது இன்றைக்கு அஜுக்கு செல்லுகின்றோம் எங்களுக்கு ஆலை சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அங்கு ஒரு தங்க கவலைக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இளங்க சாப்பாடு கிடைக்காது அங்கேயும் கணிய சோர்களே இது சண்டை படிக்கிறதுக்கு போன இடம் அல்ல சாப்பாடு சின்னத்துக்காக வேண்டி உண்வதற்காக வேண்டி சென்ற இடமும் அல்ல எங்களுக்கு வாழ்க்கை ருசியாக படுவதற்காக வேண்டி அங்கே ருசிப்பதற்கு சென்ற இடமும் அல்ல அங்கே அழகான முறையில் நாங்கள் ஏசியில் தூங்குவதற்காக வேண்டி அல்ல மாற்றமாக அல்லாஹ் எங்களை அழைத்திருக்கின்றான் கொஞ்சம் கஷ்டத்தை உணர்வதற்காக அந்த குடும்பம் இப்ராஹிம் அழைத்தலாம் அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கியது என்பதனை உணரவைப்பதற்காக அல்லாஹ் அங்கே அழைக்கின்றான் நாம் அங்கே சென்று சுகம் தேடுகின்றோம் அல்லாஹ் எவ்வாறு எங்களுடைய கட்சியை பூர்த்தியாக்குவார் அதே போடைய காலங்களிலே நாங்கள் பார்த்தபடி சொன்னால் ஹஜிக்கு செல்லக்கூடியவர்கள் தொழுகை இல்லாதவர்களாகவும் கூட இருக்கின்றார்கள் அஜுனுடைய தொழுகைக்கு எழும்புகின்றார்கள் இல்லை என்பதாக கூட இன்று நாங்கள் சுமக்குடைய தொழுகைக்கு எலும்பி எங்களுடைய உடம்பை பழக்கவில்லை அங்கு சென்றாலும் அந்த தூக்கம் ஆட்கொண்டு விடுகின்றது கண்ணியைந்தால் ஆம கண்ணியே ஹஜி காக்க வேண்டி நாம் செல்லுகின்ற பொழுது இங்கு அவன்களை படித்து செல்ல வேண்டும் தொழுகைகளை படித்து செல்ல வேண்டும் செய்யக்கூடிய கடமைகளை படைத்து செல்ல வேண்டும் அதே போன்று நாங்கள் படிக்க அவர்கள் எங்களை வைத்து வழி நடத்துவார்கள் ஏனால் கடிகளுக்குரிய சோவர்களை அவர்களால் அங்கு வழி நடத்த முடியாது ஒவ்வொருத்தரும் ஹஞ்சிக்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆணி உள்ளமாக்களை சந்தையுங்கள் இன்றைக்கு ஆணை உடமாக்கலை சந்திப்பதற்கு எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கின்றது என்ன செய்வது என்பது தத்தளித்துக் கொண்டு பெருமனே தள்ளியை செலவழித்து விட்டு வரக்கூடிய ஆட்சி என்ற பெயரை மாத்திரம் சுமர்ந்து எங்களுடைய நாட்டிலே அதிகமாக இருக்கின்றார்கள் வேளாண் கண்ணியத்துக்குரிய சுவர்களே அதே போன்றுதான் நபிசல்லாஹு அலிவசல்ல சொன்னார்கள் அதில் குமரலி அல்லாஹால அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது நிறைவேற்றிருந்தால் எவ்வாறு அறிந்து கொண்டார்கள் பிறகு அனைவர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள் நான் சில வாலிபர்களை ஒன்று சேர்த்து சில வாலிபர்களை ஒன்று சேர்த்து அஜி கடமையாக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் வீடுகளிலே அஜுடைய காலத்திலே கட்சிக்கு செல்லாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை குடித்து இவர்களுடைய கழுத்தை துண்டிக்க வேண்டும் எனது மனம் நாடுகின்றது என்பதாக அதர குமரளி எல்லாம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் நான் இவர்களுக்குவேன் கிசியா என்று சொன்னால் இந்த வார்த்தையை பிரயோகம் காவிர்களிடத்திலிருந்து வசூலிப்பது ஒரு டெக்ஸ்ட் அடிப்படையில் எடுக்கக்கூடிய அந்த படத்துக்குத்தான் கிசியா என்பதாக அரபியிலே சொல்வார்கள் வெளியேற்றக்கூடிய சோழர்களே அந்த இடத்தில் உமரளி அல்லாமர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் இவர்கள் முஸ்லீம்கள் தெளிவுபடுத்தி அதே போன்றுதான் செல்லாதவர்கள் நாம் இருப்போம் ஹஜுக்கு செல்லாதவர்கள் கடமையற்றவர்கள் இருப்போம் எங்களுக்கு இன்னும் ஒரு கடமை அல்லா இருக்கின்றார்கள் அதுதான் இந்த ஹஜ்டைய காலத்திலே குறவானி கொடுக்கும் இன்றைக்கு அனைவர்களும் தயாராகி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மசிதர்களும் தயாராகி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மசித மசிதகளை நிர்வகிக்கும் தயாராக கட்டியான் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் கிடையாது மாடுதான் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு ஆடு கொடுக்கலாம் எங்களுக்கு ஆடு குழு கொடுக்கலாம் இன்றைக்கு மாடுகளை எடுத்துக் கொண்டால் பல ஆயிரம் ரூபாக்கள் கூடிய ஒரு சந்தர்ப்பாக இருக்கின்றது முடியாதவர்கள் மாடு கொடுக்க முடியாதவர்கள் ஆடையும் கொடுக்கலாம் கண்ணுக்குரிய தகவல்களே இதன் அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கெல்லாம் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய வசதியை கொடுத்து யாரும் குர்பானியை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எங்களுடைய இந்த சொலுகை நபிசம் அவர்கள் எச்சரித்தார்கள் இன்றைக்கு மசித் மசிதாக அனைவர்களும் இதை தாக்கு வைத்திருக்கின்றார்கள் பங்கு ஒரு மாட்டை ஏழு நபர்களுக்கும் கொடுக்கலாம் இதன் அடிப்படையில் ஒரு பங்கு உங்களுடைய மத்தியதில் கூட எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பங்கை கொடுத்து அல்லா கடமையாக்கியாக என்ன பலன் கிடைக்கின்றது நாம் இரத்தத்தை ஓட்டுவதூடாக அல்லது பெரும் மாடு கொடுத்தது அல்லது லட்சக்கணக்கில் கொடுத்து பெருமை அடிப்பதற்கு தள்ள மாற்றமாக அல்லாஹுக்குறான் என்று சொல்லுகிறான் இந்த உங்களுக்கு உடைய நீங்கள் இந்த ரத்த கோர்த்துள்ள நாட்டல்ல ஒரு காலம். உங்கள நீங்க கொடுக்கக்கூடிய கிரெச்சை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். மாட்கமாக அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து தக்வாவை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் அடிபணிந்தீர்களாகவே பார்க்கின்றான். இன்னுமொரு ஹதீஸில் வருகிறது. இந்த சொமானி கொடுக்கக்கூடிய பிராணி உடைய கலக்கு அரக்கபடுங்க பொழுது அந்த இரதம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அந்த மனிதருடைய பாவம் அல்லாஹ் மன்னிச்சான். இன்னுமொரு ஹதீஸில் வருகிறது. அந்த மிருகத்தில் அந்த மிருகத்தின் முதுகு அதாவது மேலே இருக்கில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற கருத்தும் ஒரு அதிசயம் இருக்கின்றது ஆக கண்டியக்குரிய சுவர்களே இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு அமல் தான் இந்த குர்பானுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே நாம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை அஜயை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை கட்சிகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை நபி சல்லாஹூ நீர்சல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் எங்களுடைய முன்னோர்கள் சாமி இருக்கலாம் அதே நல்ல மக்களாக இருக்கலாம் அதிகமான ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால் சாயிது ரஹத்து ஹஜ் சாயிது ரஹத்துல்ல அழகி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஹஜ்ஜிகளை செய்திருக்கின்றார்கள் அதே போன்று உசைம் அலி அவர்கள் இருபத்தி ஐந்து ஹஜ்ஜிகளை அதாவது நடந்து சென்று செய்திருக்கின்றார்கள் பிரயணத்தில் ஒட்டகத்திலோ கழுதையிலோ பிரயாணம் செய்யாமல் நடந்து சென்று இருபத்தி ஐந்து ஹை ஹஜிகளை அதற்கு உசைந்தொழி அல்லாமல் நிறைவேற்றிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் இமாம் அபுதாபு ரஹமத்துல்ல அறைகவர்கள் கிட்டத்தட்ட அறுபது வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வது விரும்பத்தக்கது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கட்டங்களை போக்குகின்றான் என்ற அடிப்படையில் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நாங்கள் ஐந்து வருடத்துக்கு ஒரு எங்களுடைய ஹஜ்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதே நாம் சிலர்கள் ஹஜிக்கு செல்கின்றார்கள் தங்களுடைய கடன் அப்படியே நிலுவை வைத்துக் ார்ஜிக்கு செல்லுகின்றார் இவருக்கு திரும்பி வந்து அந்த கடனை முடிக்க முடியும் என்ற உறுதிப்பாடு இவருடைய வியாபாரம் அளவாக இருக்கின்றது அஜித்து செல்லலாம் வந்து எப்படி சரி கொடுத்துக் கொள்ளலாம் அப்படி கடமை இல்லை என்பதனை நபிசல்ல அலிவாசல்ல அவர்கள் எங்களுக்கு வழிபாட்டு தந்திருக்கின்றார்கள் கணியகு சகோதரர்களே அல்லாஹு மகானு இந்த புனிதமிக்க மாதத்திலே எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அழகான நல்லடியார்கள் கூட்டத்தில் இம்மனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக யாரெல்லாம் உங்களுடைய பாங்கரை மன்னித்தல்வாயாக யாரா எங்களிலே யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லையோ யாரெல்லாம் உன்னுடைய பாகசுல்லாவை பாக்கியும் அந்த கடமைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த காவத்துள்ளாக எங்கள் இரு கங்களால் பாக்கியத்தை அனைவர்களுக்கும் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கிய பாக்கியசாலிகளாக எம் அனைவர்களையும் ஆட்சி தந்தல்வாயாக யார் யாரெல்லாம் அஞ்சிக்கு போவதற்காக வேண்டி செல்வதற்காக வேண்டிய நியத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நியத்துக்களை தபோடு செய்து கொள்வாயாக கபராடிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபர்களையும் பிரகாசமாகி யாருடைய தாய் தந்தையர்களின் கபராடிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபர்களையும் பிரகாசமாகி வைப்பாயாக யார எங்களுடைய இறுதி முடிவையும் நல்ல முடிவானதாக ஆக்கி வைப்பாயாக நிரம்பினார்